ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பில பூர்வாச்சாரியர்கள் ஜீவன் முக்தர்கள் நமக்கு பக்தி விஷயமாக சொன்னதை ஆங்காங்கு பார்த்து வரும் நிறையா நமக்கு பக்தியை செய்து காண்பிச்சிருக்கா ஆச்சாரியர்கள் த்ரஸ்ய பகவதர்மாத்து தாராவாஹிகதாங்கதா சர்வேசே மனசோவத்தி பக்திரித் தியபிதீயத்தே நம்முடைய மனசு எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் அனுபவிக்கிறார் நம்முடைய மனசு மெழுகு மாதிரி எந்த வஸ்துவை நாம் பார்க்குறோமோ அந்த வஸ்துவாக நம்முடைய மனசு மாறிப்போயிடுறது மெழுகு அப்படிதானே மெழுக அக்னியில் காண்பித்தால் அது இலகும் அதை என்ன மாதிரி உள்ள ஒரு பாத்திரத்தில் விடுறோமோ அந்த பாத்திரம் மாதிரியே ஆகும் ஒரு டம்ளரில் விட்டால் டம்ளர் மாதிரி இருக்கும் அந்த மெழுகு மெழுகு ஒரு டப்பாவில் விட்டுவோமானால் அந்த டப்பா மாதிரியே ஆகும் மெழுகு அது மாதிரி நம்முடைய மனசு மெழுகு மாதிரி அதை அக்னியில் காண்பித்தால் அந்த மெழுகு இழகும் அது மாதிரி சித்த திரவியம் ஹி ஜத்துவது ஸ்வபாவது தாபகைர் விஷயிற யோகே திரவத்வம் பிரதிபத்தியத்தே இந்த சித்தங்கிற திரவியம் இருக்கு இது கடினமான வஸ்துக்கள் போய் விழருது நமக்கு வெளியில் பார்க்கக்கூடியதான வஸ்துக்கள் போகங்கள் அதில் போய் நம்முடைய மனது விழருது அந்த வஸ்துவாக நம்முடைய மனசு மாறி அதிலே நாம் லைக்கிறோம் கிருஷ்ணனிட் கிருஷ்ணனிடத்திலே நாம் பக்தி பண்ணணும் பகவானையே நினச்சிட்டு இருக்கிறது மனசில் அப்போது பகவானுடைய ஸ்வரூபமாகவே நம்முடைய மனசு இழகிடும் அப்போது பகவானுடைய ஸ்வரூபம் நம் மனதுக்கு வரும் அப்படி பக்தி பண்ணணும்னு நமக்கு காண்பிச்சிருக்க அப்படி மகான்கள் நிறையா அது மாதிரி பக்திகள் செய்து நமக்கு காண்பிக்கிறார் அப்படி இந்த சிரவண பக்தியை ஆஞ்சநேய சுவாமி நமக்கு செய்து காண்பிக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆகினாலே தான் எங்கே ராமாயணம் பிரவச்சனம் நடந்தாலும் அங்கே பக்கத்தில் ஒரு பலகா போட்டு ஒரு ஆசனம் போட்டு அதில் கோலம் போட்டு வைக்கிறது ஆஞ்சநேய சுவாமி வந்து அங்க அதிர்ஷ்ய ரூபேனா இருக்கார் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அதிர்ஷ்ய ரூபேனால் அங்கே வந்து உட்கார்ந்து அந்த ராமாயண கதையை சிரவணம் பண்ணுறார் அதே போல்தான் மகாபாரதம் நடக்கிற இடத்துல ஒரு பலகாவில் கோலம் போட்டு வைக்கணும் மகாகணபதி அங்கே வந்து உட்கார்ந்து கேட்கிறார் இது எப்படி நமக்கு அனுபவத்திற்கு தெரியும் அப்படின்னா ராமாயணம் நடக்கிற இடங்கள்ல போய் பார்த்தோமானால் தெரியும் ராமாயணம் கதை சொல்லிகிட்டு இருப்பார் அங்கே உட்கார்ந்து கேட்கிறவர்களை பார்த்தால் ஒரு சில பேர் அப்படியே லேசாக செவத்தில் சாஞ்சி தூங்குவா அல்லது சில பேர் வேறு எதோ ஞாபகமாக அங்கே உட்கார்ந்துருப்பா கை கால்கள் ஏதோ சேஷ்ட பண்ணிகிட்டே இருக்கும் ஒருவர் கூட உட்கார்ந்து அந்த ராமாயணத்தை கேட்கும்படியாக நாம் பார்க்க முடியாது காரணம் என்னன்னா ஆஞ்சநேய சுவாமியினுடைய சேஷ்ட நான் ராமனோடு இருந்து நான் அனுபவிச்சிருக்கேன் மலைகள் காடுகள் கல்லுகள் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு அப்படி ராமனுடைய அனுபவத்தை நான் பக்கத்தில் இருந்து அனுபவிச்சிருக்கேன் அதை சுலபமாக நீ தெரிஞ்சுவிட முடியுமா நீ அனுபவத்திற்கு கொண்டு வந்துட முடியுமான்னு ஆஞ்சநேய சுவாமி நினைப்பேன் தான் ஆஞ்சநேய சுவாமியினுடைய சேஷ்டையை அனைவரும் செய்கிறத பார்க்கலாம் ஏதோ உடம்ப சொறிஞ்சுட்டே இருக்கிறது அப்படி லேசாக செவுத்தில் சாஞ்சின்னு தூங்கிறது அப்படி அந்த இராமாயணத்தை கேட்க முடியாது தூக்கம் வந்துடும் அதே போல் தான் மகாபாரதம் நடக்கிற இடத்துல மகாகணபதியினுடைய சேஷ்டை அதிகமாக இருக்கும் அந்த கதை பண்ணுறவருக்கே மகாபாரதத்தை விட்டு கொஞ்சம் விலகி சிரிப்பு கதைகள்லாம் சொல்லணும்னு தோணும் அவர் பாரதத்தை விட்டுட்டு சிரிப்பு கதைகள்லாம் சொல்லுவார் காரணம் என்னென்னா மகாகணபதியினுடைய சேஷ்டை இதையெல்லாம் மீறிதான் நாம் பகவத்கதாசிரவணம் பண்ண முடியும் அப்படி இராமாயணம் எங்கே நடக்கிறதோ அங்கே ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து சிரவணம் பண்ணுறார் ஸ்ரவண பக்தியை நமக்கு ஆஞ்சநேய சுவாமியை பண்ணி காண்பிக்கிறார் அதே போல் கீர்த்தன பக்தி யார் பண்ணுறாங்கன்னா வால்மீகி மகர்ஷி பண்ணுறார் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் தர்மக்ஞ்ச கிருதஜ சத்யவாக்கியோ திருடவிரதா அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறார் வால்மீகி மகர்ஷி குணவானு வீரியவானு தர்மஜா குணஜகா இதெல்லாம் பகவானுடைய குணங்கள் ராமனுடைய குணங்கள் அப்படி ராமனுடைய குணங்களை சொல்கிற நாமாக்களை கீர்த்தனம் பண்ணி கீர்த்தன பக்தியை நமக்கு செய்து காண்பிக்கிறார் வால்மீகி மகர்ஷி வால்மீகி ஸ்மரண பக்தி யார் பண்ணுறான்னா சீதை பண்ணுறான் அசோகவனத்தில் இருந்தாலும் மனது பூரா ராமன் நினைஞ்சிருக்க எப்பொழுதும் ராமனையே நினச்சின்னு இருக்கா சீத்தை சீத்தை செய்யக்கூடியதான பக்தி ஸ்மரண பக்தி பாதசேவனம் பகவானுடைய பாதத்தை சேவனம் பண்ணுற பக்தி யார் பண்ணுறான்னா பரத சுவாமி ராமனுடைய பாதுகையை எடுத்துன்னு வந்து வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக அலங்காரம் பண்ணி பார்த்து அனுபவிக்கிறார் அர்ச்சனம் அர்ச்சனை பக்தி யார் பண்ணுறா அப்படின்னா சபரி பண்ணுற பழங்கள் கொண்டு வந்து வச்சு பகவானை அர்ச்சனை பண்ணி பார்த்து சந்தோஷப்படுறான் அப்படி பக்தி பண்ணுறான் வந்தன பக்தி யார் பண்ணுறா அப்படின்னா விபீஷண சுவாமி சரணாகத்தின்னு ரொம்ப முக்கியமான அம்சம் பகுதி நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்ணி பக்தி பண்ணுறார் விபீஷண சுவாமி தாஸ்யம் தாசபக்தி யார் பண்ணுறா லக்ஷ்மணசுவாமி பண்ணுறார் ராமனிடத்தில் தாசனாக இருந்து ராமனை அனுபவிக்கிறார் சக்கியம் பகவானிடத்தில் சக்கியம் வச்சுண்டு சக்கியத்தினாலே பகவானை அனுபவிக்கிறவர் சுக்ரீவர் ஆத்மநிவேதனம் சர்வஸ்வத்தையும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணி பகவானை அனுபவிக்கிற அந்த பக்தியை பண்ணுறவர் ஜட்டாயு சர்வஸ்வத்தையும் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணுறார் இப்படி இந்த நவவிதமான பக்தியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குது தான் ஸ்ரீமத் பெருமைகள் ஜாஸ்தியாக சொல்லப்படுறது இப்படி ஒன்பது விதமான பக்தியை நமக்கு பிரஹ்லாத சுவாமி காண்பிக்கிறார் நாரதசுவாமி பதினோரு விதமான பக்தின்னு நமக்கு காண்பிச்சிருக்கார் அந்த பதினோரு விதமான பக்தி என்னது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்